அச்சுறுத்தும்பையுடன் தொடர்பக்காவில் முஸ்லிம்களுக்கு நிராகரிப்பவர்கள் அளவிலா துன்பங்களை கொடுத்து வந்தார்கள் முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்ல அவர்களை பல விதத்திலும் தடுத்தார்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லில் அடங்கா கொடுமைகளை அளித்தார்கள் உண்மையில் அவர்களுடைய குற்றங்களுக்காக அவர்களிடம் போர் செய்வதும் அவர்களுடைய சொத்துகளை சூறையாடுவதும் தகுந்தும் என்று இதற்கு முன்னுள்ள பக்கங்களில் கூறியிருக்கிறோம் முஸ்லிம்கள் மதினாவிற்கு வந்த பிறகும் அந்த நிராகரிப்போர் முஸ்லிம்கள் மீது அத்துமேறுவதை நிறுத்திக் கொள்ளவில்லை தங்களது அடாவடி அழிச்சாட்டியங்களை முடித்துக் கொள்ளவில்லை முஸ்லிம்கள் தங்களிடமிருந்து தப்பித்து மதினாவில் நிம்மதியான பாதுகாப்பான இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்களே என்ற கோபத்தால் கொதித்தெழுந்தார்கள் எப்படியாவது முஸ்லிம்களை மதினாவிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று தீர்மானமாக இருந்தார்கள் இதற்காக அப்துல்லா இபனு உபே இப்னு சலூலுக்கு கடிதம் எழுதினார்கள் அவன் அந்த நேரத்தில் இணை இருந்தான் அவனுடன் மக்காவாசிகள் தொடர்பு கொண்டதன் காரணம் என்னவென்றால் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் மதினா வருவதற்கு முன் அவன்தான் மதினாவாசிகளின் தலைவனாக இருந்தான் மதினாவாசிகள் அவனையே தங்களது அரசனாக ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு வராமல் இருந்திருந்தால் அவனே அவர்களின் அரசனாகி இருப்பான் இதனால் அவனுக்கு நபி சொல்லலாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் மீது உள்ள கோபத்தை அறிந்த மக்காவாசிகள் அப்துல்லா இவனு உபயுக்கும் அவனுடன் இருந்த இணைவை போருக்கும் கடிதம் எழுதினார்கள் அதில் அவர்கள் கூறியது என்னவென்றால்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 குறைட்சிகளின் செய்தி அப்துல்லா இன் உபைக்கும் அவனுடன் இருந்த சிலை வணங்கிகளுக்கும் கிடைத்தபோது அவர்கள் அனைவரும் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் போர் செய்வதற்கு ஆயத்தமானார்கள் அவர்கள் ஆயத்தமாகும் இந்த செய்தி நபி கிடைத்தவுடன் அவர்களை சந்திக்க போனார்கள் அப்போது அவர்களிடம் குறைசிகள் உங்களை எச்சரித்ததால் நீங்கள் மிக பயந்து அவர்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சியை விட நீங்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சி மிக மோசமானது என்ன அவர்களின் சொல்லுக்கிணங்க உங்களது பிள்ளைகளிடமும் சகோதரர்களிடமும் நீங்கள் போர் புரிய எண்ணுகிறீர்களா என்று சிந்தனையை தூண்டும் விதத்தில் நபி சொல்லாஹு அலைவசல்லம் கேட்டதும் கூடியிருந்தவர்கள் மறுபின்றி பிரிந்து சென்றார்கள் ஆதாரம் சஹி புகாரி அந்த நேரத்தில் தனது தோழர்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து போர் செய்வதிலிருந்து இப்னு உபை விலகிக் கொண்டாலும் சமயம் ஏற்படும் போதெல்லாம் குறைசிகளுடன் சேர்ந்து கொள்வான் அத்துடன் தனது உதவிக்காக யூதர்களையும் சேர்த்துக் கொள்வான் ஆனால் அல்லாஹுவின் அருளால் அவர்களது வஞ்சகத்தை மூடும் போதெல்லாம் நபி ஞானமிக்க நடவடிக்கை அதை அணைத்துக் கொண்டே இருந்தது அபுஜகலின் அச்சுறுத்தல் இந்த நிகழ்ச்சிக்கு பின் சாத் செய்வதற்காக மக்கா சென்று உமையா இபு கலப்பிடம் தங்கினார்கள் உமையாவிடம் நான் காபாவை வளம் வருவதற்காக மக்கள் யாருமில்லாத நேரமாக பார்த்து அழைத்து செல் என்று கூறினார்கள் உமையா மதிய நேரத்திற்கு சற்றுமுன் அவர்களை அழைத்துக் காபாவிற்கு சென்றான் அந்த இருவரையும் வழியில் அபுஜகல் சந்தித்தான் அவன் உமையாவிடம் அபு சஃப்வானே உன்னுடன் இருப்பவர் யார் என்று கேட்டான் அதற்கு உமையா இவர் சாத் என்றான் அப்போது அபுஜகல் சாதிடம் நீ மக்காவில் நிம்மதியாக தவாப் செய்ய வந்துவிட்டாயா மதினாவாசிகளாய நீங்கள் மதம் மாறியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றீர்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவியும் ஒத்துழைப்பும் செய்வோம் என்றும் கூறுகின்றீர்களா அறிந்து கொள் அல்லாஹு சத்தியமாக நீ அபு சஃப்வானுடன் வந்திருக்கவில்லை என்றால் உனது குடும்பத்திற்கு நீ பாதுகாப்புடன் திரும்ப முடியாது என்று கூறினான் இதை கேட்ட சாந்த் அவனது சப்தத்தை விட தனது சப்தத்தை உயர்த்தி நீ அறிந்து கொள்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 குறிப்பாக நபி சதுல்லாஹ் அலிக் வசலம் அவர்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று தீவிரமாக ஆலோசித்தார்கள் இது வெறும் கற்பனையோ அல்லது யூகமோ அல்ல குறைச்சிகளின் இந்த வஞ்சகன் சூழ்ச்சியினால் நபி சதல்லாஹ் அலேஹ் வசலம் அவர்கள் இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள் அல்லது தங்களின் தோழர்களின் பாதுகாப்பில் இரவை கழித்தார்கள் இதை பற்றி ஆயிஷாரு கூறியதாவது நபி சதல்லாஹ் அலேஹ் வசலம் மதினாவுக்கு வந்த காலத்தில் ஓரிரவு விழித்திருந்தார்கள்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 நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை இவ்வாறு பாதுகாத்தது சில இரவுகளில் மட்டுமல்ல மாறாக மதினா வந்ததிலிருந்து தொடர்ந்து நபி தோழர்களில் யாராவது ஒருவர் இரவில் கண்விழித்து நபி சொல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்களை பாதுகாத்தார் இதை பற்றி ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் இரவில் நபி அவர்களின் தோழர்களில் யாராவது ஒருவர் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பாதுகாப்பார் தூதரே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 அல் குர் அத்தியாயம் ஐந்து வசனம் அறுபத்தி என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கியவுடன் நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த கூடாரத்திலிருந்து தலையை வெளியே நீட்டி மக்களே என்னிடமிருந்து திரும்பிச் செல்லுங்கள் அல்லாஹ் என்னை நிச்சயமாக பாதுகாத்து விட்டான் என்று கூறினார்கள் ஆதாரம் சுனானு தீர்மீதி ஆபத்து நபிசல்லாஹ் அலிவாசலாம் அவர்களின் உயிருக்கு மட்டுமல்ல அனைத்து முஸ்லிம்களுக்கும் இருந்தது இதை பற்றி உபேய் அன்கு அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்களும் முஹாஜிர் தோழர்களும் மதினாவில் அன்சாரிகளின் ஆதரவை பெற்றுக் கொண்டதை முடியாமல் குறைச்சிகளும் மற்ற அரபுகளும் ஒன்று சேர்ந்து அவர்களை எதிர்த்தார்கள் இதன் காரணமாக தோழர்கள் இரவு தூங்கும் போதும் காலையில் விழிக்கும் போதும் தற்காப்புக்காக ஆயுதங்களை தங்களுடன் வைத்திருந்தார்கள் போர் புரிய அனுமதி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 போருக்கு நிர்பந்திக்கப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களை எதிர்த்து போர் புரிய அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்ய பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் அல் குர் அத்தியாயம் ஒன்பது மேலும் இவ்வாறு அறப்போர் செய்வது அனுமதிக்கப்பட்டதற்குரிய காரணத்தையும் அடுத்துள்ள வசனங்களில் அல்லாஹ் விவரித்தான் அதாவது அசத்தியத்தை அழித்து அல்லாஹுவின் கட்டளைகளை நிலைநிறுத்துவதற்காகத்தான் போர் செய்வது அனுமதிக்கப்பட்டது அவர்கள் எத்தகையவர்கள் என்றால்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 அவர்கள்தான் முஸ்லிம்களிடம் முதன் பகைமையை தொடங்கினார்கள் எனவே முஸ்லிம்கள் குறைசிகளை எதிர்த்து போர் செய்வது மட்டுமில்லாமல் குறைசிகளின் சொத்துகளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற முடிவு நியாயமானதுதான் ஆனால் குறைச்சிகளை தவிர மற்ற அரபிகள் முஸ்லீம்களுக்கு இடையூறு செய்யாததால் அவர்களை எதிரிகளாக கருத வேண்டியதில்லை எனவே அவர்களிடம் போர் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை இரண்டாவது காரணம் இணை வைக்கும் அரபிகளில் யார் குறைசிகளுடன் இணைந்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களிடமும் வேறு யாராவது முஸ்லிம்களை பகைத்தால் அவர்களிடமும் போர் செய்ய வேண்டும் மூன்றாவது காரணம் உடன்படிக்கை செய்து கொண்ட யூதர்களில் எவர் உடன்படிக்கைக்கு மோசடி செய்கிறாரோ அல்லது முஸ்லிம்களின் எதிரிகளாகிய இணை ஆதரவு தருகிறாரோ அத்தகைய யூதர்களின் உடன்படிக்கையை முறித்துக் கொள்வதுடன் அவர்களிடமும் போர் செய்ய வேண்டும் நான்காவது காரணம் கித்தாபு கொடுக்கப்பட்டவர்களில் யார் முஸ்லிம்களை பகைப்பார்களோ முஸ்லிம்களிடம் சண்டையிடுவார்களோ அவர்களிடம் போர் செய்ய வேண்டும்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 அவருடைய கேள்வி கணக்கு அல்லாஹவை சார்ந்ததாகும் அதாவது உள்ரங்கமான அல்லது மறைமுகமான அவரது செயல்களை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்து கொள்வான் அதை கண்காணிக்க வேண்டியது நமது கடமை அல்ல இஸ்லாமிய சட்டங்களுக்கு முரண்படுவது என்றால் எடுத்துக்காட்டாக கொலை செய்வது கொள்ளையடிப்பது கிளர்ச்சி செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அப்படி ஈடுபட்டால் அதற்குரிய தண்டனை உலகிலேயே அவருக்கு கிடைக்கும் போருக்கான அனுமதி அல்லாஹுவின் புறத்திலிருந்து கிடைத்தவுடன் குறைசிகளின் வியாபார வழித்தடமான மக்காவிலிருந்து ஷாம் செல்லும் முக்கிய வழியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நபி சொல்லுள்ளாஹு அலைவாசலம் விருப்பப்பட்டார்கள் இதற்காக இரண்டு திட்டங்களை வகுத்தார்கள் முதலாவது திட்டம் மக்கா வாசிகளின் முக்கிய வியாபார வழித்தடத்திற்கு அருகில் வசிக்கும் கோத்தரத்தாருடனும் இந்த வியாபார வழித்தடத்திற்கும் மதினாவிற்கும் இடையில் வசிக்கும் கோத்தரத்தாருடனும் நபி சொல்லுல்லாஹ் அலைவாசலம் உடன்படிக்கை செய்து கொள்வது அதாவது அந்த கோத்திரத்தார் முஸ்லிம்களுடன் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நட்புறவோடு நடந்து கொள்ளவில்லை என்றாலும் முஸ்லிம்களுடன் பகைமை காட்டக்கூடாது இவ்வகையில் போர் சம்பந்தமான ராணுவ நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன் ஜுகைனா கிளையினருடனும் ஓர் உடன்படிக்கையை நபி சொல்லுலாஹ் அலை வஸ்லாம் அவர்கள் செய்து கொண்டார்கள் இந்த ஜொஹைனா கிளையினரின் வீடுகள் மதினாவை சுற்றி மூன்று இடங்களில் இருந்தன போரின் நடவடிக்கைகளை தொடங்கிய பின் இன்னும் பல கோத்திரத்தாருடனும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதனுடைய விவரங்கள் பின்னால் வரவுள்ளன திட்டம் மக்காவாசிகளின் இந்த வியாபார பாதையை நோக்கி ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல படை பிரிவுகளை அனுப்பி வைப்பது நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கலந்து போருக்கு அரபியில் கஸ்வா என்றும் அவர்கள் கலந்து கொள்ளாமல் மட்டும் சென்று வந்த போர்களுக்கு சரியா என்றும் கூறப்படும் நாம் இந்த தமிழாக்கத்தில் கஸ்வாவை போர் என்றும் சரியாவை படைப்பிரிவு என்றும் குறிப்பிட இருக்கிறோம் இக்காலத்தில் நபி அவர்கள் நிகழ்த்திய போர்களும் அனுப்பிய படைப்பிரிவுகளும் போர் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட பின் மேற்கூறப்பட்ட ரெண்டு திட்டங்களையும் அமல்படுத்துவதற்காக ராணுவ நடவடிக்கைகளை நபி சொல்லாஹு அலைவசம் தொடங்கினார்கள் அதாவது இந்த நடவடிக்கைகள் ஒரு கண்காணிப்பு ரோந்து பணிகளை போன்று அமைந்திருந்தன இதனுடைய அடிப்படை நோக்கங்கள் என்னவென்றால் மதினாவை சுற்றியுள்ள அனைத்து தரை மார்க்கங்களையும் பொது வழிகளையும் நன்கு அறிந்து கொள்ளுதல் பழக்கப்படுத்தி கொள்ளுதல் அவ்வாறே மக்காவை நோக்கி செல்லும் அனைத்து வழிகளையும் அறிந்து கொள்ளுதல் அடுத்து இந்த வழிகளில் குடியிருக்கும் அனைத்து கோத்தரத்தாருடனும் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளுதல் அதற்கடுத்து முஸ்லிம்கள் இப்போது பலமடைந்து விட்டார்கள் வலு பெற்று விட்டார்கள் பழைய இயலாமையிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார்கள் என்று மதினாவில் உள்ள இணை வைப்பவர்களுக்கும் யூதர்களுக்கும் அதை சுற்றியுள்ள கிராம அரவிகளுக்கும் உணர்த்துதல் அதற்கடுத்து அத்து மீறி நடந்து கொண்டிருந்த குறைசிகளுக்கு அவர்களின் முடிவு என்னவாகும் என்பதை எச்சரிக்கை செய்தல் ஏனென்றால் இந்த எச்சரிக்கையின் விளைவாக தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்தி வரும் தங்களது அழிச்சாட்டியங்களை விட்டு அவர்கள் விலகிக் தங்களது பொருளாதார வழிகளும் பொருளாதாரங்களும் வெகு மிக பயங்கரமாக பாதிக்கப்படும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படலாம் மேலும் முஸ்லிம்கள் அவர்களது நாட்டுக்குள் இருக்கும் அவர்களுடன் போர் செய்யும் எண்ணத்தை கைவிடலாம் பிறரை அல்லாஹுவின் மார்க்கத்திலிருந்து தடுக்காமல் இருக்கலாம் மேலும் மக்காவில் உள்ள அப்பாவி முஸ்லிம்களை வேதனை விலகிக்கொள்ளும் மேலாக அரேபிய தீபகற்பத்தில் அல்லாஹின் மார்க்கத்தை சுதந்திரமாக எடுத்து வைக்கும் வாய்ப்பை முஸ்லிம்கள் பெறுவார்கள் இருபத்தி மூன்று மார்ச் மாதம் ஒரு படை பிரிவை நபி அலிஹி வசலம் அவர்கள் அனுப்பினார்கள் முப்பது முகாஜிர்கள் இந்த பிரிவில் இடம்பெற்றார்கள் அவர்களுக்கு ஹம்சா ரதி அல்லாஹ் அவர்களை தலைவராக ஆக்கினார்கள் ஷாமிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த குறைசிகளின் வியாபார குழுவை வழிமறிப்பதற்காக இவர்கள் சென்றார்கள் இந்த வியாபார கூட்டத்தில் முன்னூறு நபர்களும் அவர்களுக்கு தலைமையற்ற அபு ஜஹலும் வந்து கொண்டிருந்தான் ஈஸ் என்ற நகரத்தின் ஓரத்தில் உள்ள சைஃபுல் பஹர் என்னும் இடத்தை கூட்டத்தினரும் அடைந்த போது சண்டையிடுவதற்காக அணிவகுத்தார்கள் ஆனால் இரு கூட்டத்தினருக்கும் நண்பராக இருந்த மஜிதி இபுன் அம்ரு அல் ஜுஹினி என்பவர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போரை தவிர்க்க செய்தார் இப்போரில் நபி சல்லாஹ் அலைவசல்லும் ஹம்சாவுக்கு வெள்ளை நிற கொடியை கொடுத்தார்கள் இதுதான் நபி அவர்கள் நிறுவிய முதல் கொடியாகும் இக்கொடியை அபு மர்சத் கன்னார் ஹுசைன் அல் கனவி ரயாஹான்கு ஏந்தியிருந்தார்கள் அடுத்து ரெண்டு ராபிக் ஹிஜ்ரி ஒன்று ஷவ்வால் கிபி அறுநூற்றி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் நபி சதல்லா அலி வஸ்லாம் அவர்கள் ராபிக் என்ற இடத்தை நோக்கி ஒரு படைப்பிரிவை அனுப்பினார்கள் இதற்கு தலைவராக உபைதா இப்னு ஹாரிஸ் இப்னு முத்தலிப் ரதுலாஹ் அன்பு இருந்தார் இப்படையில் அறுபது முஹாஜிர்கள் கலந்து கொண்டார்கள் இவர்கள் பத்தன் ராபிக் என்ற இடத்தில் அபு சுஃபியானை சந்தித்தார்கள் இரு கூட்டத்தார்களும் ஒருவரை நோக்கி ஒருவர் அம்பைது கொண்டார்கள் மற்றபடி உக்கரமான சண்டை ஏதும் நடைபெறவில்லை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 ஹிஜ்ரி ஒன்று துல்காதா கிபி அறுநூற்று இருபத்தி மூன்று மே மாதம் கர்ரார் என்ற இடத்திற்கு சாதி அபி வக்காஸ்லாஹு அன்பு தலைமையில் படைப்பிரிவு ஒன்றை நபி சொல்லாஹு அலி வசலம் அனுப்பினார்கள் குறைசிகளின் வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக புறப்பட்ட இவர்களிடம் என்ற இடத்தை தாண்டி செல்லக்கூடாது என நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள் இந்த படை கால்நடையாகவே சென்றது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 நபி சொல்லுள்ளாஹ் அலைவம் அவர்கள் கலந்து கொண்ட முதல் போராகும் நபி சொல்லு அலை வஸ்லம் அவர்கள் இந்த பயணத்தில் பதினைந்து நாட்கள் மதினாவிற்கு வெளியில் இருந்தார்கள் இந்த போரிலும் வெள்ளை கொடியே பயன்படுத்தப்பட்டது அதை ஹம்சா இவ் அப்துல் முத்தலிப் ரதூ அவர்கள் ஏந்தி இருந்தார்கள் அடுத்து ஐந்து பூவாத் ரெண்டு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 நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ரல்வா என்ற மலைக்கருகில் உள்ள பூவாத் என்ற இடம் வரை சென்றார்கள் ஆனால் வியாபார கூட்டம் அந்த இடத்தை முன்கூட்டிய கடந்துவிட்டதால் சண்டை ஏதும் நடைபெறவில்லை இந்த போருக்கு நபி சொல்லாஹ் அலிவஸ் செல்லும் போது மதினாவில் சாத் இப்னு முஹாதை பிரதிநிதியாக கலிபாவாக நியமித்தார்கள் இப்போரிலும் வெள்ளை நிறக்கூடிய பயன்படுத்தப்பட்டது அதை சாத் இப்னு அபிவக்காஸ் ரது அல்லாஹ் அன்பு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள் ஆறு சஃப்வான் ஹிஜிரி ரெண்டு செப்டம்பர் மாதம் குருஸ் இப்னு ஜாபிர் அல் பஹ்ரி என்பவன் சில முஷ்ரீக் வீரர்களுடன் மதினாவின் மேய்ச்ச நிலங்கள் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்த கால்நடைகளில் சிலவற்றை கொள்ளையடித்துச் சென்றான் இதை அறிந்த நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் தங்களின் எழுபது தோழர்களை அழைத்துக் அவனை விரட்டி விரைந்தார்கள் பதருக்கு அருகில் உள்ள சஃப்வான் என்ற இடம் வரை சென்றும் குருசையும் அவனது ஆட்களையும் பிடிக்க முடியாததால் சண்டையின்றி திரும்பினார்கள் இந்த போருக்கு முதல் பத்ரு போர் என்றும் பெயர் கூறப்படுகிறது இந்த போருக்கு நபி சொல்லாஹ் அலிவாசலம் செல்லும் போது மதினாவில் தனது பிரதிநிதியாக ஜைத் இப்னு ஹாரிசாவை நியமித்தார்கள் இப்போரிலும் வெள்ளை நிறக்கொடியே பயன்படுத்தப்பட்டது அதை அலி இப்னு அபு தாலி விரோதவர்கள் ஏந்தி இருந்தார்கள் ஏழு துல் உஷைரா ரெண்டு ஜுமாதா அல் ஊலா அல்லது ஜுமாதா அல் ஆஹிரா கிபி 623 நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் நபி சொல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் தமது நூற்றி அல்லது இருநூறு முஹாஜிர் தோழர்களுடன் இந்த போருக்காக புறப்பட்டார்கள் இப்போரில் கலந்து கொள்ளும்படி எவரையும் இந்த நூற்றி அல்லது இருநூறு தோழர்களும் முப்பது ஒட்டகங்களில் ஒருவர் ஒருவராக பயணம் செய்தார்கள் மக்காவிலிருந்து வியாபார சாமான்களுடன் ஷாம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறைசிகளின் வியாபார கூட்டத்தினரை வழிமறிப்பதே நபி அவர்களின் நோக்கமாக இருந்தது ஆனால் நபி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 முஸ்லிம்கள் மீது அத்துமீறக்கூடாது என முத் லம்ரா மற்றும் அவர்களுடைய நட்பு கிளையினருடன் இப்பயணத்தில் நபி சொல்லுள்ளாஹ் அலிவாஸ்லாம் ஒப்பந்தம் செய்தார்கள் இப்போருக்கு நபி சொல்லா அலிஸ்லாம் சென்றபோது மதினாவில் அபு சலாமா இப்னா அப்துல் அசத் அல் மக்ஜூமி பிரதிநிதியாக நியமித்தார்கள் இப்போரிலும் வெள்ளை நிற கொடியே பயன்படுத்தப்பட்டது இதை ஹம்சா இப்னா அப்துல் முத்தலிப் ரது அல்லாஹ் அவர்கள் ஏந்தி இருந்தார்கள் எட்டு நக்லா ஹிஜிரி ரெண்டு ரஜப் கிபி இருபத்தி ஜனவரி மாதம் நபி அலைவாசலம் பனிரண்டு முகாஜீர்களுடன் அப்துல்லா இபக் ரஜ் அவர்களை நக்லா என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் இருவருக்கு ஒரு ஒட்டகம் வீதமாக இவர்கள் ஒருவர் மாறி ஒருவர் பயணம் செய்தார்கள் நபிசல்ல அலைவாசலம் ஒரு கடிதத்தை எழுதி ரெண்டு நாட்கள் கழிந்த பின் தான் கடிதத்தை படித்து பார்க்க வேண்டும் என்று கூறி அதை அப்துல்லா இபனு ஜக்சிடம் கொடுத்தார்கள் அப்துல்லா ரஜி அல்லாஹான்வு அந்த படையை அழைத்துக் கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு ரெண்டு நாட்கள் கழித்து கடிதத்தை படித்து பார்த்தார்கள் அக்கடிதத்தில் நீர் எனது இந்த கடிதத்தை படித்த பிறகு மக்கா மற்றும் தாயிஃபிற்கு மத்தியில் நக்லா என்ற இடத்தை அடையும் வரை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 போர் செய்வதைப்பற்றி உங்களிடம் அந்த நிராகரிப்பவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு நீங்கள் கூறுங்கள் அவற்றில் போர் உரிவது பெரும் தான் மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும் ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிது ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹுவிடத்தில் அதை விட பாவங்களாக இருக்கின்றன தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து விஷமம் கொலையை விட மிகக் கொடியது அல் குர் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருநூற்றி அதாவது முஸ்லிம்கள் விஷயத்தில் இணைவை போர் ஏற்படுத்திய இந்த குழப்பங்களும் கூச்சல்களும் அடிப்படையற்றவை ஏனென்றால் முஸ்லிம்கள் விஷயத்தில் இவ்வாறு கூறுவதற்கு அந்த இணைவை தகுதியே கிடையாது இஸ்லாமை எதிர்ப்பதற்கும் முஸ்லிம்கள் மீது அநியாயம் இழைப்பதற்கும் இந்த இணைவைப் போர் எவ்விதத்திலும் தயக்கம் காட்டவில்லை முஸ்லிம்கள் சங்கை மிக்க மக்காவில் தங்கியிருந்த போது அவர்களது பொருட்கள் அபகரிக்கப்பட்டன நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களை கொலை செய்ய வெறியுடன் அலைந்தனர் இன்னும் புனிதமிக்க எத்தனையோ கடமைகளையும் உரிமைகளையும் பாழாக்கி இவர்களுக்கு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 குருஸ் இப்னு ஜாபிர் அல் பஹ்ரியின் தலைமையின் கீழ் இணைவைப்பவர்கள் முஸ்லிம்களின் பொருட்களை கொள்ளையடித்த பின்பே முஸ்லிம்கள் பதில் நடவடிக்கை எடுத்தார்கள் அப்துல்லா இபாஹ் அனு அவர்கள் படையின் மூலம் நிகழ்ந்த சம்பவத்தை பார்த்த மக்கா முஷ்ரிக்குகள் பயந்து நடுங்கினார்கள் மிகப்பெரிய ஆபத்து தங்களுக்கு முன் உருவாகிவிட்டதை உணர்ந்தார்கள் முஸ்லிம்கள் மதினாவில் அடைக்கலம் புகுந்துவிட்டால் எத்தகைய ஆபத்து நிகழும் என்று பயந்தனரோ அந்த ஆபத்தில் இப்போது சிக்கிக் கொண்டனர் மிகுந்த விழிப்புடனும் கண்காணிப்புடனும் இருக்கிறார்கள் தங்களின் வணிக பயணங்கள் ஒவ்வொன்றையும் முழுமையாக கண்காணிக்கிறார்கள் முஸ்லிம்கள் முன்னூறு மைல்கள் கூட படையெடுத்து வந்து தங்களை கொலை செய்யவோ சிறைபிடிக்கவோ தங்களின் செல்வங்களை அள்ளிக்கொண்டு நிம்மதியாக திரும்பவோ முழு ஆற்றல் பெற்றனர் என்பதை இப்போது இந்த இணைவைப் நன்கு விளங்கிக் கொண்டார்கள் மேலும் தங்களின் ஷாம் தேசத்தை நோக்கிய வியாபார வழித்தடம் மிகுந்த ஆபத்திற்கு உள்ளாகி இருப்பதையும் உணர்ந்து கொண்டார்கள் இருந்தும் தங்களின் வழிகட்டிலிருந்து விலகி ஜொஹைனா மற்றும் லம்ரா கிளையினர் செய்ததைப் சமாதான வழியை கையாள்வதற்கு பதிலாக மீண்டும் முன்பை அதிகமாக பகைமை கொள்ளலானார்கள் இதற்கு முன்னர் முஸ்லிம்களை அவர்களது நாட்டுக்குள் வைத்தே அழித்து விடுவோம் என்று எச்சரிக்கை செய்து கொண்டிருந்ததை இப்போது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டார்கள் மடத்தனமான இந்த எண்ணம் இவர்களை பத்ரு போருக்கு அழைத்து வந்தது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 அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இதுவே இதன் பின்னும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது விலகிக் கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹு மிக மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான் அன்றி இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கழகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலை வரையில் அவர்களை எதிர்த்து போர் ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகிக் கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது அல் குர் ஆன் அத்தியாயம் ரெண்டு வசனங்கள் நூற்றி தொன்னூறிலிருந்து நூற்றி தொன்னூற்றி மூன்று வரை மேற்கூறப்பட்ட வசனங்களை தொடர்ந்து மேலும் பல வசனங்களை இறக்கினான் அந்த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 உங்களை எதிர்த்து போர் புரியும் நிராகரிப்பவர்களை நீங்கள் சந்திப்பீர்களாயின் தயக்கமின்றி அவர்களுடைய கழுத்துகளை வெட்டுங்கள் அவர்களை முறியடித்து விட்டால் மிஞ்சியவர்களை சிறைபிடித்து கட்டுங்கள் அதன் பின்னர் அவர்களுக்கு பதிலாக யாதொரு ஈடு அல்லது ஈடின்றி அவர்கள் மீது கருணையாகவேனும் விட்டுவிடுங்கள் இவ்வாறு எதிரிகள் தம் ஆயுதத்தை கீழே வைக்கும் வரையில் போர் செய்யுங்கள் இது அல்லாஹுவின் கட்டளை அவன் நாடி இருந்தால் அவர்கள் உங்களுடன் போர் புரிய வருவதற்கு முன்னதாகவே அவர்களை பழி வாங்கியிருப்பான் um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 அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனங்கள் நான்கில் இருந்து வரை பின்பு போர் கடமையாக்கப்பட்டதை கேள்விப்பட்டு உள்ளம் நடுங்கியவர்களை மிக வன்மையாக பழித்து குர் வசனங்களை இறக்கினான் நம்பிக்கை கொண்டவர்களிலும் சிலர் போரை பற்றி யாதொரு தனிய அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகின்றனர் அவ்வாறே தெளிவான ஒரு திட்டமான அத்தியாயம் இறக்கப்பட்டு போர் செய்யுமாறு அதில் கூறப்பட்டிருந்தால் எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் மரண அவஸ்தையில் சிக்கி மயங்கி கிடப்பவர் பார்ப்பதை போல் நபியே உங்களை அவர்கள் நோக்குவார்கள் ஆகவே அவர்களுக்கு கேடுதான் அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் இருபது போர் கடமையாக்கப்பட்டதும் அதற்கு ஆர்வமூட்டப்பட்டதும் தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதும் அக்கால சூழ்நிலையின் தேவையாகவும் கட்டாயமாகவும் இருந்தது சூழ்நிலைகளை நன்கு அலசி பார்க்கும் உள்ள தலைவர் யாராக இருப்பினும் அக்கால அவசியத்தை கருதி திடீர் நிகழ்வுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென கட்டளையிட்டிருப்பார் விஷயம் இவ்வாறு இருக்க அனைத்தையும் அறிந்தவனும் அல்லாஹ் இக்கட்டளைகளை முஸ்லிம்களுக்கு பிறப்பிக்காமல் இருப்பானா அக்கால சூழ்நிலையோ முற்றிலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் கடும் மோதல்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அப்துல்லா இபி ஜஹ்ஷுடைய